கிழக்கே தனக்கு மேற்காகவும் இருக்க கூடவுக்கு ஆரம்பித்து வந்திருந்தாலும் சரி தங்கினாலும் சரி மாணவில குடியிருந்தாலும் சரி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 அவருக்காக நான் அப்படி செய்ய போறேன் என்று சொல்லி விரைவாக்கு சொல்லுகின்ற அப்படினால் யார் அவர்களுக்கு தேவனாக இருக்கிறாரோ அவர்கள் மாத்திருந்தான் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றார்கள் அதனால உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று ஆதரவாம் இடத்தில் சொல்லுகிறார் விட்டு விட்டுட்டு வந்துட்டோம் எனக்கெல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு ஊரெல்லாம் விட்டு வந்தாச்சு கடவுளுக்கு தான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் பேரை மாற்றி ஆச்சு இனிவேரை உடன்படிக்கிறதுக்கு யா என்று சொல்லி கேட்கலாம்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 ார் என்பதை எண்ணி ஆண்டவரை மையப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஆவியானவர் சொல்கிறார் உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள வேண்டும் ஒரு தேசத்தை சுதந்திரமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்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 ஒரு வாக்குலையில் காசு வருவாரு காசு கொடுக்க வேண்டும் எண்ணுகின்றோம் அதை விட அதிகமாக ஆண்டு உடன்படிக்கை செய்திருக்கிற மக்களோடு கூட அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு எப்பொழுது ஆவலோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறார் என்று மறுசுத்தாணியான அதிகாரம் அறுபத்தி எட்டு முதல் சில வசனங்களை வாசிக்கலாம் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாகத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் என்று அவர் நம்முடைய பிதாவாகி ஆபிராமுக்கு இட்ட நிறைவேற்றுவதற்கும் ஆதிமுதர்க்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினாலே தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு தம்முடைய சத்ருக்குளினின்றும் நம்மை பாய்கிற யாருடைய கைகளினின்றும் நம்மை இரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாஸ்നായ தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சிண்ணே கொம்பே ஏற்படுத்தினார் ஆம் இயேசுநாதருடைய பரம்பரை குறித்து ஆனந்த உணர்ந்திருக்கிகளெல்லாம் வந்து வந்து เฉลிக பரிசுத்த சகரியை ஏற்றுங்குகிறார். 우리 ਸੰஜெயులெல்லாம் இப்படி ஆசீர்வதிக்கப்படும் பயமின்றி வாளும் அடிமையில அழியாத எதிர்பார்த்து கொண்டே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நகரத்தை காத்திருந்தான் எதிர்பார்த்து வாழ்க்கை அதை அடைந்து கொள்வதற்கு அவர்களை கொடுப்பதற்காக சந்தையில் பிறப்பிய செய்தார் என்று சொல்லுகின்றார் தலைப்படாக பிடித்த உடன்படிக்கை நினைத்தரணி ஆதிபதரை கொண்டிருந்த நம்முடைய பரிசுத்திற்கு சினிமாக்கினாலே சொன்னபடியே நமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்திரங்களிற்கு சத்துகளில் நின்றும் நம்மை பயக்கிற யாவரிடத்தில் ரஷிக்கும்படிக்கு தமிழகம் நமக்கு ஒரு ரட்சணை பம்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருந்த அந்த சினி பரப்பின் மூலமாக அவளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்திற்கு எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேறப்போது என்று திருவிழ நமக்காக இருக்கிறார் பிள்ளைகளாக இருக்கும்படியாக அவர் நமக்கு தேவனாக இருக்கும்படியான ஒரு பெரிய உடன்படிக்கை கூட நாம் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நமக்கு கூடிய ஆசீர்வாதங்கள் குறித்த காலங்களிலே என்பதை அறிந்து கண்டல்களையும் கவனமாக கை கொண்டு பதிவேறிச் சொல்ல வேண்டும் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்டைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார் என்றான் அவர் உங்கள் எல்லாரும் இருந்து விலை ஆசீர்வதிக்கும்படி ஏடைய பிள்ளையாக அனுப்பி முதலாவது அவரை அனுப்பினார் என்று சொல்லி சொல்லுகின்றார் அழைப்பி அவரை நம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறது எனக்கு தெரியுமா முதலாக நம்மை விலக்கி அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் நம்மை அனுப்பி இருக்கிறார் விட்டு விலகுவதற்கு யாரும் வாழ்க்கையெல்லாம் பழைய வாழ்க்கையிலான ஆசீர்வாதம் வேண்டும் என்று நம்முடைய பிள்ளையாக இயல்சை அனுப்பி அனுப்பி இருப்பது எதற்கு தெரியுமா பொல்லாத வழியில் இருந்து நம்மைகளைக்கு ஆசீர்விக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பி இருக்கின்றார் பொருளாத வழியில் இருந்து எப்படி விலக முடியும் தெரியுமா கற்பனைகளை கை கொள்ளும்போது மாற்றம் தான் விலக முடியும் கற்பனைகளை கை கொள்ளாமல் யாரும் அடைந்து கொள்ள மாட்டார்கள் பிரமாணத்தை மீதுவதெல்லாம் பாவம் வாங்கிக் கொண்டே போகின்றது பிரமாணத்தை கை கொள்வதுதான் பரிசுத்தம் என்று கட்டளை கைகண்டால் ஆபருகாமி சுவாசிக்க வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றோம் இருபத்தி ஆறாம் மதிக்கம் நாலு மகிந்தோசனங்களை வாசிக்கலாம் கீழ்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என்னத்தின் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குரிய பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் மூலமாக உலகத்திலே ஏராளமானால்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 என்ன வைக்கணும்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 பரிசூத்தாடியான விளைவித்திருக்கிறார் யாத்திராகும் பதினைந்தாம் இருபத்தி மூன்று முதலீச்சரவாசர்களை வாசிக்கலாம் அவர்கள் தாராவிலே வந்த போது தண்ணீர் கசப்பா இருந்தால் அதை குடிக்கோம் என்றார்கள் தெரியும் <tuaire> <tuaire> <tuaire>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 நீங்கள் எனக்குள்ள கருத்து சொல்லு தேவனோடு <Sessly> நடத்தொண்டே வருது வயது கால திட்டத்திலே ஒரு குழந்தை பிறப்பதற்கு பத்து மாதங்களாகும் அது ஒரு போக திட்டம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் அடுத்த பத்தாவது மாதத்திலே குழந்தை பிறந்திருப்பான்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 கடைசில செலவு செத்திட்டிருக்கும் நான் ஊரு இருந்து போறப்போ போன ஒரு மாசம் ஒரு மாசம் கழிச்சு நான் வரலாம் பிராஞ்சிலுக்கு போயிடு. வீட்டமா செல்வான்னு குழைக்கிறது சீரியஸா இருக்குது என்ன பண்ணன்னு சொல்லிடு. நான் சொல்றே என்றால் நம்மோடு கூட இருக்கட்டும். போனா கரவோடு அங்க மீ இருக்கட்டும். அதுக்கு மேல நாம வந்து பாட முடியாது. விரட்டனது தெரி விட்டு நான் தெரிந்துட்டு ஊリート போயி селиர்னாடி அந்த பிள்ளைகள் சேமாகிடம். அப்புறம் அடுத்துட்டுகந்து சோக்கடு வருது நம்மளை தோடி ஓடி விருகிறார்கள்.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 அவரை குற்றம் சாட்டுகிறார்கள் அவர் கற்பனை பார்க்கிறார் நான் அவரை பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் எனக்கு வேறு எந்த ஆதரவும் மாறுதலும் இல்லை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்துக் கொண்டிருந்தார் என்று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 விட்டுவார் விட்டுனால் பிரியமான தேவ ஜனமே காவலம் தேவனுடைய பிரமாணங்களை விட்டுவிட்டபடினால் அந்நிய ஜாதி பெண்களை வாகம் பண்ணக்கூடாது என்று பிரமாணம் கொடுத்திருந்த போதிலும் சாலைமோன் அந்நிய ஜாதி பெண்களோடு கூடம் பண்ணி அவர் பிள்ள அவருடைய விக்கிரகங்களை மனங்கவும் விக்கிரகங்களுக்கு பரைக்கப்பட்டவளை புசிக்கும் ஒரு எடுத்து கொண்டு போய் தேவனுடைய சத்தத்தை மதிக்கும் முடியாதவருக்கு போய்விட்டார் என்று தென்பட்டிருக்கிறது ஆகினாலே கர்த்தருக்கு பயப்படுத பெரியோரியும் பெரியோரி அவர் ஆசீரிப்பார்னு சொல்லி அரசராகிய தாவீது சொல்லுகிறார் அவருடைய அம்மத்த ஆண்டவர் சொன்னார் இப்போது நீ தேவனுக்கு பயப்படுறன்னு அறிந்திருக்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுஞ்சினா கோயிலுக்கு வர வேண்டிய சாச்சிரே மாத்திரம் இல்லை கடுودي வார்த்தைகளை எல்லாம் ஆழக்கிப் படிங்க என்ன சொன்னாலும் இருபத்தி ரெண்டாம் அதிகம் பன்னிரெண்டாவது கையை போடாது பிள்ளையாண்டான் கையை போடாது ஒன்றும் செய்யாது அவளுக்கு ஒன்றும் செய்யாது பயப்படக்கூடியவனாகத்தான் இருந்தாய் இப்பொழுது அப்படி இருக்கிறாய் குமாரும் என்று பாராமல் எனக்காக அவரை ஒப்பு கொடுத்தபடியால் பிள்ளை இல்லாதிருந்தவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் பிள்ளை வளர்ந்து பதினாலு வருஷமான பிறகு அந்த பிள்ளையை மூரியாதர் செத்து மலை உள்ளிலே கொண்டு போய் எனக்காக பணி செலுத்துவாயா புரியமான தேவை அதிர்ச்சியான ஒரு வார்த்தை சொப்படத்தில் அவரது கேட்ட வார்த்தை நேரிலே ஆண்டவரை பார்த்த ஞாபகம் எல்லாம் அவருக்கு மாறுகிட்டது இவருடைய கற்பனுடைய வயதில்லாமல் சரீரம் இல்லாமல் செத்து போன பிறகு சாராருடைய சற்பம் கற்பம் சொத்து போன பிறகு அவருடைய குமாரனை தந்து இளம் மலுவானுடைய சந்ததிகள் வளரும் ஆசீர் என்று சொல்லியிருந்தாரே இதனை பலிசலித்து விட்டாலும் மரித்தோர் உயிரோடு எழுப்பி தருவார் என்று விசுவாசம் அவர் தமக்கு நீதியாகப்பட்டது நேற்று சொன்னதெல்லாம் மரம் உடற்படிக்கை உயர்த்தி மேல் என்பதை மறந்துவிட்டு நிறைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது அவர் அப்படியே சரியான ஒரு நாள் காலையில் சாராடத்தில் சொல்லுகின்றார் மேலை காரணத்தில் சொல்லுகின்றார் நானும் பிள்ளையாண்டவான பரிசுத்து விட்டு திரும்பி வருவோம் பெரிய விசுவாசம் தெரியுமா பரிசுத்த மகனத்தான் பரிசுத்த போகிறார் அப்படி இருந்தவருக்கு எப்படி விசுவாசம் தெரியுமா சந்தை நான் பெருகை செய்வேன் தாழ்ந்த பொழுது கலக்கம் ஒரு மனு அடைகணும் அப்படியாக தேவன விசுவாசத்தாசம் இருக்கட்டும் சொல்லுக்கெல்லாம் கேட்பீந்து நியமங்களை கை கொண்டால் உதவன் சந்தையிலே ஆசீர்வதிப்பேன் வருங்கால தலைமுறைகள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்ற எல்லா வார்த்தைகளுக்கு நாம் கைப்பிடிவோம் நாம் உடன்படிக்கை சென்றிருக்கிறோம் கருத்தர மோடு மாசமாக இருக்கிறார் அநேக வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதற்கிடையிலே வருகிற சோதனைகளிலே நின்று பார்க்க வேண்டும் சோர்ந்து போகாம இருக்க வேண்டும் அவருக்கு கொண்டு போட்டால் அவர் நம்பிக்கையாக இருப்பிருக்கைவிட மாட்டார் அதனால் பத்திரம் செல்போன் தகப்பனாகி ஆதரகாமையும் உங்களை பற்றிய சாராளை நோக்கி பாருங்கள் விசுவாசம் வளரட்டும் அவர் நாமே போதும் பெருக்கெடுத்து கருத்து வருஷமான ஆசீர்வதிப்பதற்காக ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வத்துக்கு ஒரு நாளை வைத்திருக்கிறார் அந்த நாளில் அவர் ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய பாய்ச்சிகள் எல்லாம் நம்முடைய இருக்கட்டும் தேவனை பார்க்க வேண்டும் என்று இருக்கட்டும் அதற்கு முன்னால் தேவனை தரிசிக்க வேண்டும் என்ற உணர்வு நடுவில நிறைப்பட்டு நம்ம ஆசிரியத்தை மேம்படுத்தப் போகிறார் கருத்திருந்த வார்த்தைகளை மறுபடியும் நாம் எல்லாரும்